இன் அல்ஹம்துலில்லாஹி நஹம்துஹு வநஸ்தைனுஹு வநஸ்தகஃபி Ruh வநஉமீனு பிஹி வநதவக்கலூ அலைஹி வநஆஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃஸினா வமின் சையாத்தி அஃமாலினா மயஹadihiல்லாஹு ஃபலா முதல்லில வாம யுதல்லி ஃபலா ஹதியல வாஷ்ஹது அன் லா इलाஹா ইল্লাல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகல வாஷ்ஹது அன்னா முஹம்மதன் அப்துஹு வரசூலுல்லாஹும்ம ஸல்லி அலா سيدினா வ ஹபீபினா வ ஷஃபீனா முஹம்மதின வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லமா தஸ்லீமான கஸீரன் கஸீரா அம்மா баஅத் يا عباد الله فإني وحيكم نفسي اولم بتقوا الله احذركم يوما ابوسن قمررا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بعقد الله جميعا ولا تفرقوا واذكروا نعمت الله عليكم اذ كنتم اعداء فالف بين قلوبكم فاصبحتم بنعمته اخوانا இந்த சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய வல்லவன் அல்லா ஜல்லு தாலாவுக்கே உரித்தாகட்டும் சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபகங்கள் வரக்கூடிய முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாவுடைய சகோதரர்களே எடுத்து நடக்குமாறு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் அந்த ரம்பு நம்மை தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் அல்லாவுடைய நல்லே அல்லாஹு இந்த உலகத்தில் மனிதனை படைத்து இந்த மனிதர்களுக்கு குறிப்பாக முமீன்கள் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான் அல்லாவுடைய உதவி மதா நசூருல்ல அல்லாவுடைய உதவி இந்த முஸ்லீம்களுக்கு எப்பொழுது வரும் இதைத்தான் நாம் இன்றைய புத்தாவில் கவனிக்கப்பட்டிருக்கின்றோம் முஸ்லீம்களுக்கு அல்லாவுடைய உதவி இன்றைய காலத்தை பொறுத்த வரையில் அவருடைய உதவி இல்லாமல் முஸ்லிம்கள் எங்கு பார்த்தாலும் பல சிக்கல்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உதவி யாருக்கு என்பதாக அலையூர் சல்லம் அவர்களும் சொல்லுகின்றார்கள் ஆனால் எந்த உதவி எந்த உபகாரத்தை நானும் நீங்களும் எதிர்பார்க்கின்றோமோ அந்த உதவியும் அந்த உபகாரமும் நமக்கு கிடைப்பதில்லை காரணம் என்ன ஒவ்வொரு முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்களிடம் இருந்தும் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை முஸ்லிம்கள் நீங்கள் ஒற்றுமையாக வாழ்வதை தான் அல்லா விரும்புகின்றான் அவர்களும் விரும்புகிறார்கள் என்பதை பல அதிசர்களில் நான் பார்க்க முடியும் குரானில் அல்லாஹூ தாலா சுர்இம் உடைய நூத்தி வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது கூறுகின்றான்பூ நீங்கள் வேதமாக இந்த கயிற்றை நீங்கள் பற்றிப்பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் என்பதாக அல்லா இந்த இடத்தில் குறிப்பிட்டு பிறகு நீங்கள் கருத்து வேறுபாடு பட்டு நீங்கள் விடாதீர்கள் மனிதர்கள் என்றால் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இன்று இந்த கருத்து வேறுபாடுகளை வைத்து இந்த கருத்து வேறுபாடுகளை வைத்து பிரிந்திருக்கிறார்கள் பள்ளிகள் ரீதியாக மசிதல் ரீதியாக குடும்பம் ரீதியாக கோத்திரம் ரீதியாக இன்று எத்தனை பேர் பிரிந்து வாழ்கிறார்கள் எந்த அளவுக்கு சொல்ல போனால் அண்ணன் தம்பி நானா தம்பி அக்கா தங்கச்சி இவர்களுக்கு மத்தியில் கூட இந்த ஒற்றுமை இல்லாமல் விட்டது ார்களே அல்லும்ளை பார்த்ததிகளாக இருந்தீர்கள் அல்லா உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் சகோதரர்களாக மாறுவீர்கள் வரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் இதைத்தான் வைத்திருக்கின்றான் நீங்கள் சிறிய சிறிய விடயங்களுக்காக வேண்டி ஒரு அப்பொழுதுதான் அல்லாவுடைய உதவி உபகாரம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் கண்ணியமானவர்களே அதற்கு உரையாவது அவர்கள் அறிவிக்கிறார்கள் அருமை உங்களிடம் இருந்து மூன்று விடயங்களை விரும்புகின்றான் மூன்று விடயங்களை அல்லா எதிர்பார்க்கின்றான் அந்த மூன்றில் ஒன்றை அலைவசம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஒற்றுமையாக வா இன்னும் ஒரு இடத்தில் அல்லா சொல்லுகின்றான் இந்த மூமின்கள் யார் என்றால் இந்த மூமின்கள் எப்படி உலகத்தில் வாழ்க்கையை அவர்கள் கழிக்க வேண்டும் முஸ்லீம்கள் வேறுபாடின்றி அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அல்லா சொல்லுகின்றான் அனைவரும் சகோதரர்கள் சகோதர மனப்பாங்கு உடையவர்கள் சகோதரத்துவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வந்தால் உரிய முறையில் அதை தீர்த்து வையுங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவதற்காக நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றான் கண்ணியமானவர்களே மக்கீதுக்கு சமூகம் அளிக்கின்றோம் சப்புகளில் உள்ளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது வியாபார ரீதியாக பண ரீதியாக கொடுக்கல் வாங்கல் ரீதியாக இன்று பிரிந்தவர்கள் எத்தனை பெறுவிக்கிறார்கள் ஆனால் நாம் நாடக மேடை நடனமாடுவது போர்களை கண்டத்தில் விரோம் வெறு பாசம் இல்லாத ஒரு தன்மை இருக்கின்றது ஏனோ தானோ என்ற நிலைமையில் நானும் நீங்களும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தன்யமானவர்களே கூறும்ன்னா பல மனிதர்களே உங்களை ஒரே ஒரு ஆண் ஒரே ஒரு பெண்ணில் உங்களை நாம் படைத்தோம் அது மாத்திரமல்லும் உங்களை பல சோத்திரங்களாக பல பிரிவுகளாக ஒரு நாட்டவர் வேறு நாட்டவராக இப்படி பல நாடுகளில் பல ஊர்களில் பல தேசங்களில் வாழ்வதற்கு நாம் வைத்திருக்கின்றோம் ஏன் இப்படி செய்தோம் என்றால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளையில் அறிமுகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆகுவதற்காக வேண்டித்தான் இவர் இன்ன கோத்திரம் இவர் இன்ன நாட்டை சேர்ந்தவர் இவர் இன்ன ஊரை சேர்ந்தவர் என்பதாக ஆக்கியிருக்கின்றோம் என்று சொல்லிவிட்ட சொல்லுகின்றான் அல்லாஹு யார் என்றால் எவர் அல்லாவை அதிகம் பயப்படுகிறார்களோ அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யார் அல்லாவை அதிகமாக பயப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாவிடத்தில் மிகவும் கண்ணியமானவர்கள் மிகவும் சந்தைக்குரியவர்கள் இந்த அத்துணை ஆயத்துக்களும் நமக்கு எதை சொல்லி தருகின்றது என்றால் முஸ்லீம்களே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் நீங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரே உதவியாளராக இருக்க ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இன்று சிறிய சிறிய விடயங்களுக்காக வேண்டி ஒரு சொத்துக்காக வேண்டி கடைக்காக வேண்டி வாகனத்துக்காக வேண்டி ஒரு அற்பத்துக்காக வேண்டி நானாவும் தம்பியும் பிளவுபட்டு வாழ்கிறார்கள் நானாவும் தம்பியும் பிளவுபட்டு வாழ்கிறார்கள் மனைவியிட குடும்பமும் கணவனுடைய குடும்பமும் பிளவுபட்டு வாழ்கிறார்கள் இன்று மஜித்துக்கு வருகின்றோம் இந்த மஜ்மாவில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் விரோதிகளாக உள்ளத்தில் இருக்கின்றோம் அந்த விரோதத்தை சுமந்து சப்புகளில் நிற்கின்றோம் எந்த அளவுக்கு என்றால் முஸ்லீம்களை எடுத்து பாருங்கள் எங்கு பார்த்தாலும் பிரச்சனை முதலாவது முஸ்லீமுக்கு தான் ஏன் முஸ்லீம்கள் ஒற்றுமை இல்லாமல் வாழ்கிறார்கள் அது பள்ளிக்குள்ளாலே முஸ்லீம்கள் தான் பிரச்சினைப்படுகிறார்கள் பள்ளிக்கு வெளியாலும் முஸ்லீம்கள் தான் பிரச்சனை படுகிறார்கள் இந்த முஸ்லீம்களுடைய இந்த கெட்ட செயல்களின் காரணமாக இந்த ஒற்றுமை இல்லாததின் காரணமாக இன்று உலகளாக ரீதியில் எத்துணை மசித்கள் மூடப்பட்டிருக்கிறது அவன் மூடிவிட்டான் முஸ்லீம்களின் மீது அடர்ந்து என்ன நானும் நீங்களும் ஒற்றுமை இல்லாமல் வாழ்கின்றோம் கண்ணியமானவர்களே நாம் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பாருங்கள் விரோதிகள் யார் அவர்கள் ஒவ்வொருத்தரும் இருந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் அவர்களுக்குள் எவ்வளவு தான் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் அதை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை இதை ஊடக ரீதியாக பத்திரிகை ரீதியாக நியூஸ்களின் மூலமாக நானும் நீங்களும் அன்றாடம் பார்க்கின்றோம் கேட்கின்றோம் ஆனால் இவர்களுக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் அதை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை வெளிப்படுத்துவதில்லை எவ்வளவு இந்த முஸ்லீம்களை அளிப்பதற்காக முஸ்லிம்களை சின்ன பின்னமாக்குவதற்காக வேண்டி எப்பொழுது அவர்கள் துணிகிறார்களோ நாடுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள் சேர்கிறான் நஸ்ரானியும் சேர்கின்றான் மஜூதியும் சேர்கின்றான் ஆனால் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது என்றாலும் அவர்கள் இவர்களை ஒழித்து கட்டுவதில் முஸ்லீம்களை ஒழித்து கட்டுவதை இல்லாமல் ஆக்குவதில் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அதற்கு நேர் மாற்றமாக முஸ்லீம்களை பாருங்கள் எப்பொழுதுமே முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருப்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு மார்க்கத்தை பின்பற்றுவதில் அவர்கள் தயங்க மாட்டார்கள் விட்டுவிட்டு மார்க்கத்தை நஸ்ராணியுடைய ஸ்டைலை ஸ்டைலை மஜூசியுடைய ஸ்டைலை உடையில் நடையில் பாவனையில் ஆனால் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் கண்ணியமானவர்களே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் இருந்தால் உதவி வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது அடியார்களில் மிகவும் கண்ணியமானவர் அந்தஸ்துள்ளவர் யார் அவர்கள் இந்த அதிசை குறிப்பிட்டார்கள் சொன்னார்கள் பழி வாங்க சக்தி இருந்தும் யார் மன்னிப்பு கொடுக்கிறார்களோ இவர்கள் தான் அந்த கண்ணியத்தால் உயர்ந்தவர்கள் என்பதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதை அல்லா முசால அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார் கண்ணியமானவர்களே மீன் எப்படி இருக்க வேண்டும் இன்று நாம் பணம் சம்பாதிப்பதில் அந்த நோக்கத்தில் நாம் விரோதிகளாக ஆகினாலும் உதவியாளராக வாழ்கிறோம் அவர்கள் என்ன சொன்னார்கள் முக்மீன் எப்படி இருக்க வேண்டும் அல் முக் மீன் முக்மீனி ஒரு முஹ்மீன் இன்னொரு முக்மீனுக்கு ஒரு கட்டிடத்தை போன்று ஒரு வீட்டை போன்று ஒரு மாளிகையை போன்று இருக்க வேண்டும் ஒரு கல் இன்னொரு இந்த கட்டிடத்துக்கு உதவியாக இருக்கின்றதோ இதே போன்றுதான் ஒரு முக்மீன் இன்னொரு முக்மீனுக்கு உதவியாளராக இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் நெருங்கி ஒற்றுமை உள்ளவராக இருங்கள் இன்னும் தெளிவுபடுத்துவதற்காக சொன்னார்கள் தன்னுடைய செல்லும் அலைவசல்லம் முஸ்லிம் வாழ வேண்டும் ஒரு அல்லா ரசூலை என்பதாக அலை ஒசல்ல தெளிவுபடுத்தினார்கள் கண்ணியமானவர்களே எந்த அளவுக்கு என்றால் ஒற்றுமை ஒற்றுமையுடைய அந்த பதாபலன் எந்த அளவுக்கு மேல் மேல் உள்ளது என்றால் அவர்கள் சொன்னு அவர்கள் இவைகளை விட ஒரு உயர்ந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா நபிலான வணக்கங்களை விட உயர்ந்த ஒரு வணக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா சஹாபாக்கள் ஆர்வம் உள்ளவர்கள் இஸ்லாத்தில் ஈமாளில் அவர்கள் சொல்லித்தார்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது பிரிந்து வாழ்கிறார்கள் அவர்களை ஒற்றுமைப்படுத்துங்கள் நாம் எப்படி ரெண்டு பேரு நான தம்பி பிரிஞ்சிட்டா சண்டையா சச்சரவா எப்பாட்டில் உள்ளவர்களுக்கு மத்தியில் பிரச்சனையா இங்கு உள்ளவர்களுக்கு மத்தியில் பிரச்சனையா அந்த பிரச்சனையை இன்னும் பெரிதுபடுத்தத்தான் முயற்சி செய்யுமே தவிர அதை அதை சமாதானம் செய்து ஒற்றுமைப்படுத்துவதற்கு முன்வரக்கூடியவர்கள் இன்று எத்தனை பேர் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த ஒற்றுமையின் காரணமாகத்தான் அல்லாவுடைய உதவி வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது யார் ஒற்றுமை இல்லாமல் வாழ்கின்றார்களோ அவர்கள் எப்படி என்றால் இருக்கக்கூடிய இந்த முடிகளை எப்படி கத்தி பிரேன் அப்படியே இல்லாமல் ஆக்கு இதே போன்றுதான் மனிதர்கள் ஒற்றுமை இல்லாமல் வாழ்வதன் காரணமாக தீனை இவர்கள் ல்லாமலாத்துழைக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இருக்கக்கூடியவர்கள் சொற்ப பேர் நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் இன்று மற்றத்துக்கு வருகின்றோம் ஆனால் உள்ளத்தில் விரோதம் குரோதம் உள்ளவர்களாக இருக்கின்றது ஒற்றுமை இல்லாமல் பல கூட்டங்கள் வாழ்ந்தார்கள் ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்தார்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் நேர்வழியை காட்டி உங்களை ஆக்கினான் நீங்கள் பிரிந்திருந்தீர்கள் விரோதம் உள்ளவர்களாக இருந்தீர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தீர்கள் அல்லா என்னின் மூலமாக உங்களை ஒற்றுமைப்படுத்தினான் ஒற்றுமைப்படுத்தினான் எ அவர்களுக்கு வலியுறு என்றால் நீங்கள் ஒற்றுமையின் பெலாம் கேடம் அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் அல்லாவுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கின்றது இதை அல்லா குறிப்பிடுகின்றான் பிறகு ஒரு நாள் இந்த ஹவுசுக்கும் இடையில் வாக்குவாதம் வந்தது பிரச்சனைகள் வந்தது அப்பொழுதும் செல்லு அலைவு செல்லம் அவர்கள் பார்த்து எச்சரிக்கை செய்தார்கள் சொல்லிட்டு சொன்னார்கள் அலா இந்த ஒற்றுமையில் சத்தில் ஒன்றுபதில் அல்லாவுடைய ரஹ்மத் இருக்கின்றது நீங்கள் பிரிந்து விரோதம் உள்ளவராக இருந்தால் அல்லாவுடைய தண்டனை எதிர்ப்பாருங்கள் தண்டியமானவர்களே கண்ணியமானவர்களே சற்று நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வருகின்றோம் நமக்கு இமாமாக ஒருவர் நியமிக்கப்படுகின்றார் அந்த இமாம் என்ன செய்கின்றார் சொல்லப்படுகின்றது எல்லோரும் எளிமை நிற்கின்றோம் அந்த இமாம் முதலாவது என்ன சொல்லுகின்றார் உங்களுடைய நேராக்கொள்ளுங்கள் சொன்னார்கள் பாருங்கள் உங்களுடைய சப்பை நேராக ஆக்கிக் கொள்ளுங்கள் கோல் இல்லாமல் சேர்ந்து நீங்கள் அப்படி இல்லை என்றால் பாருங்கள் இந்த சப்பிலேயே நீங்கள் இருந்தால் உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி விடுவான் ஏன் ஒற்றுமையில் உங்களுடைய வியாபாரத்தில் ஒற்றுமையாக இருப்பீர்களா உங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் ஒற்றுமையாக இருப்பீர்களா உங்களுடைய உறவினர்களுடன் நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீர்களா இருக்கவே மாட்டீர்கள் இருக்கவே மாட்டீர்கள் ஏன் முதல் பேசிங் முதல் இபாதையிலேயே நிற்கரிய இந்த நீங்கள் வளைந்து விடுகிறீர்கள் அதன் காரணமாக இருப்பீர்கள் உங்களுடைய உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி விடுவார் உங்களுடைய உள்ளத்தில் விரோதம் வரும் உங்களுடைய உள்ளத்தில் விரோதம் வரும் என்பதை குறிப்பிட்டார்கள் கருத்து வேறுபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள் ஒற்றுமைப்படுத்தினார்கள் நேசம் பாசம் உள்ளவர்களாக மாறினார்கள் வசனம் என்ன சொல்லுகிறது அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் உள்ளவராக மாறினார்கள் அல்லாஹு வழிபடுங்கள் அவருடைய வழிபடுங்கள் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் நீங்கள் கருத்து வேறுபாடு பட்டு கொள்கை ரீதியாக நீங்கள் மார்க்கீதியாக மதுசீர்களை எடுத்து பாருங்கள் மனிதன் என்றால் கருத்து வேறுபாடு வரும் சொல்லக்கூடிய கருத்தில் அதே போன்று இந்த மஜிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய கருத்தில் அனைவரும் ஒற்றுமைப்பட மாட்டார்கள் கருத்து வேறுபாடு இன்சானியும் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் ஒரே களிமா ஒரே கொள்கை ஒரே குரான் ஒரே ஹதீஸ் இதை நீங்கள் பின்பற்றுங்கள் வேற்றுமைப்படாதீர்கள் அப்படி இந்த விடயத்தை கேட்காமல் செவிமடுக்காமல் புரியாமல் அதை அல்லாக்கும் ரசூலுக்கும் வழிபடாமல் நீங்கள் பிரிந்தால் உங்களிடம் இருந்து எல்லாம் ரெண்டு விடயங்களை ஏற்படுத்துவான் நீங்கள் உலகில் முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பீர்கள் ஆனால் அந்த தைரியம் இருக்காது பத்து சாதித்ததை பத்தாயிரம் முஸ்லீம்கள் சாதிக்க முடியாமல் இருப்பீர்கள் உதாரணமாக அதுதான் இன்று நாம் பேசுகின்றோம் கலைக்கின்றோம் ஆனால் வலிமைடும் சக்தி அட்டவர்களாக மாறிவிடுவீர்கள் எனவே அல்லாஹ் எதிர்பார்க்கிறது முஸ்லிம்களுக்கு உதவி வேணுமா உதவி வேணுமா நீங்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்படுங்கள் அல்லாவுடைய உதவி உங்களுக்கு வரும் என்பதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே வல்ல அல்லா நம் அனைவரையும் ஒற்றுமை உள்ளவர்களாக நல்ல சமூகமாக அன்போடும் பண்போடும் பாசம் நிறைந்த சகோதரத்துவம் உள்ளவராக வாழ்வதற்கு அருள் புரிவானாக